வணக்கம் நன்றினையின் ஒரு நிமிட யோசனைக்காக திருச்சியில் இருந்து அணுக்கியா கோபம் இருக்காது கோபப்படுபவர்களிடம் துரோகம் நிச்சயமாக இருக்காது ஆம் துரோகிகளிடம் கோபம் இருக்காது கோபப்படுபவர்களிடம் துரோகம் நிச்சயமாக இருக்காது நன்றி வணக்கம்